அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நற்றின ஒரு விதை நிகழ்ச்சியின் பதிவிற்காக விருதுநகரிலிருந்து சாமி ஒரு மனிதனுக்கு மனைவி மக்கள் நண்பர்கள் அனைவருடனும் அடிக்கடி மோதல்கள் ஏற்பட்டன உலகமே தனக்கு எதிராக திரும்பிவிட்டதாய் எண்ணிய அந்த மனிதன் ஒரு குருவிடம் சென்று முறையிட்டான் உன்னுடன் யார் பேசினாலும் அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையையும் உழப்பூர்வமாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யார் குரு ஒரு மாதம் கழித்து வந்தவன் சுவாமி எல்லாம் சரியாகிவிட்டது அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் புரிந்து கொள்கிறேன் என் வாழ்க்கை சரியாகிவிட்டது என்றான் குரு சொன்னார் இது போதாத மகனே இனி அவர்கள் பேசாத வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள தொடங்கு வாழ்க்கை சொர்க்கமாகும் என்றார் இனி அவர்கள் பேசாத வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள வாழ்க்கை சொர்க்கமாக நின்றார் சொல்லப்படாதவற்றை புரிந்து கொள்வதிலேயே உறவுகள் உறுதி பெறுகின்றன சொல்லப்படாதவற்றை உறவுகள் உறுதி